நச்சினை நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நச்சினையின் முக்கணி என்ன நேர்களை எல்லாரும் அவரோட பையன் பேரு வீரேந்திரன் வீரமுத்துக்கு அவங்க பையன் வீரேந்திரனை ஒரு பெரிய வீரன ஆக்கி காமிக்கணும்னு ஒரு ஆசங்க அவருக்குள்ளாரு அதனால என்ன பண்ணாரு திடீர்னு ஒரு நாள் நைட்டு நேரத்துல அவங்க பையனை ஒரு காட்டுக்குள்ளார அழைச்சிட்டு போறாருங்க அழைச்சிட்டு போய் அவரோட பையன் கிட்ட சொல்றாருங்க இந்த மாதிரி நீனு நான் சொல்ற மாதிரி செஞ்சனா நீனு ஒரு பெரிய வீரனா ஆகிரலாம் வீரேந்திரா அப்படின்னு சொல்லி சொல்றாராம் என்னப்பா நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி கேக்குறானா உடனே இந்த மாதிரி இந்த நைட்டு நான் உன்னோட கண்ண கட்டிடுவேன் ஆனா நான் இங்க இருக்க மாட்டேன் நீ மட்டும் தனியா இந்த காட்டுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி வீரமுத்து சொல்றாரா அவங்க பையன் இது உனக்கு ஒரு பெரிய சவாலா நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் வீரேந்திரன் வேற இள வயசு பையனா அதனால சவால்னு சொன்னதும் கண்டிப்பா நான் இந்த சவால நான் ஜெயிச்சு காமிப்பா அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்றானா அதுக்கப்புறம் வீரமுத்து வந்து சொல்றாராம் இந்த நைட்ல நீ என்ன நடந்தாலும் நீ என்ன பண்ணாலும் உனக்கு நீ வீட்டுக்கு காலையில வரைக்கும் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறார அப்புறம் வீரேந்திரன் சொல்றாரா வீரேந்திரோட கட்டிடுறாருங்களா கட்டிட்டு அந்த இடத்துல விட்டுட்டு இவரு மெல்லமா கிளம்புறான் அது வீரேந்திரன் வந்து அவருடைய காலடி மெல்ல மெல்லமா கொறைய குறைய அந்த சத்தம் கேக்கு இல்லைங்களா அத கேட்க கேட்க அவரு மெல்ல மெல்லமா போயிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அந்த நடக்குற நடக்கறும்பா போயிட்டாருக்கு லைட்டா பயம் வந்து ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரம் நடிச்சு பார்த்தா நிறைய ஊழல இடற மாதிரி சத்தம் அவனுக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மரம் எல்லாம் பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிருச்சு காத்து பயங்கரமா குளிர் வேற பயங்கரமான குளிர் நடுக்கு முடியல இந்துக்கு நடுவுல வேற இவனுக்கு இந்த மாதிரி சத்தங்கள் எல்லாம் அவனுக்கு அங்க கேட்கவும் உனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு அந்த பயத்திலயே வந்து கத்தாரிக்கிறான் ஐயோ என்னை யாராச்சும் வந்து காப்பாத்தீங்களேன் அப்பா என்ன ஏன் பா என்னை தனியா விட்டுட்டு போனீங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா என்ன யாராவது வந்து காப்பாத்தீங்களேன் யாருமே இல்லையா அப்படின்னு பயங்கரமா கத்துறான் அந்த காட்டுல யாரு வருவாங்க அந்த காட்டுல தனியா நின்று கத்துனா யாருமே வரல ரொம்ப நேரமா கத்தி கத்தி பாத்தான் கத்தி கத்தி அவனோட எனர்ஜி தான் வேஸ்ட் யாருமே காணும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனே அவன் வந்து அவனோட மனசுக்குள்ளார ஒரு துணிச்சல உருவாக்கிட்டான் தைரியத்தை வரவழிச்சு அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல அவனுக்கு தூக்கமும் வந்துருச்சு நல்லா தூங்கிட்டான் காலையில சூரியன ஒதிச்சிட்டு வெயில் வந்து அவன் மேல பட்டுட்டு அப்பதான் எழுந்திருக்கான் எழுந்துட்டு தன்னோட கண்ண கட்டின அந்த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 ஏன்பா நான் இருந்ததை நீங்க சொல்லி இருந்திருக்கலாம்ல நான் எவ்வளவு அழுத எவ்வளவு நான் கதர்னேன் ஏன்பா நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு தைரியம் கொடுத்திருந்தா நான் ரொம்ப தைரியமா இருந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லி சொல்றா உடனே வீரமத்த சொல்றா ஏன் வீரேந்திரா நீ தான் உனக்கு தானாவே வந்து தைரியம்தான் தானாவே நீயே வரவழைச்சுகிட்டியே நான் இல்லாதப்பயே உன் மனச நீயே தைரியமா ஆக்கிக்கிட்டு நீயே ரொம்ப துணிச்சலா அது என்னதான் ஆகுதுன்னு பாக்குமேனு இருந்தியே நான் தான் ரொம்ப கவனிச்சு இருந்தனே அப்படின்னு சொல்லி சொல்றாராம் எட்டும் போது அவங்க பையனுக்கு அப்பா நம்மள ஏன் நோக்கத்துல இந்த இடத்துல விட்டாரு அப்படிங்கறத பையன் புரிஞ்சுக்கிட்டு அப்பா கால விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிறானா ஆம்னேயர்களே துன்பங்களும் துயரங்களும் நம்மை வந்தடையும் போது அதனை நாம்